வணக்கம் பிப்ரவரி 13 இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு என சுங்கச்சாவடியில் தனி வழி அமைக்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டு சேர்வராயன் மலை அமைந்துள்ள மாவட்டம் சேலம் மாவட்டம் மூன்று இந்தியாவில் ஸ்பேர்ஸ் கிட்ஸ் என்ற நிறுவனத்துடன் என்ற நிறுவனமானது ரஷ்யாவிலுள்ள மாஸ்கோ விமான நிறுவனத்துடன் இணைந்துக்கோளை தயாரிக்க உள்ளனர் நான்கு நிதி ஆயோக் அமைப்பின் முதல் பொதுச் செயலாளர் அரவிந்த் படகாரியா என்பவர் ஆவார் ஐந்து உலக காமன்வெல்த் சதுரங்கப் போட்டி மற்றும் ஆசிய இளைஞர் சதுரங்கப் போட்டியை கோப்பையை வென்ற தமிழக வீரர் பி நந்திதா என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் 1. இந்தியாவில் உள்ள எந்த விமான நிலையத்தில் கடந்த மாதம் இருபதாம் தேதி ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி ஐம்பது விமானங்களை இயக்கி தனது சொந்த சாதனையை முறியடித்துள்ளது இரண்டு இந்தியா ஜப்பான் இடையிலான இணையவழி பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது மூன்று சார்க் எனப்படும் தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் சார்பில் யூ ஐந்து பதினைந்தாவது சாம்பியன்ஷிப் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட போட்டியில் இந்த போட்டி நேபாளத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் இறுதிப் போட்டியில் வென்ற நாடு எது சார் சார்க் எனப்படும் தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் யூ பதினைந்தாவது சாம்பியன்ஷிப் போட்டி பதினைந்து வயதிற்கு உட்பட்டோர்க்கான இந்த போட்டி நேபாளத்தில் நடைபெற்றது இதில் இறுதிப் போட்டியில் கோப்பையை வென்ற நாடு எது நான்கு சமீபத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மோட்டார் சைக்கிள் ஆம்புலன்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஐந்து தமிழ்நாட்டில் தற்போதைய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி